அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் மிகுதியை வென்று விடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை மிகுதியான் மிகுதியான்னு சொன்னா தங்கிட்ட பணம் நிறைய இருக்கு பதவி இருக்கு ரொம்ப படிச்சிருக்கேன் இளமை இருக்குது ஆள் பலம் இருக்குது அப்படிங்கிறதுனால சில பேருக்கு கர்வம் அதிகமாகி பிறருக்கு துன்பம் கொடுக்கறது ஒரு சந்தோஷ விஷயமாக மாறிவிடும் இப்போ சமூகத்தில் அதை நிறைய பார்க்குறோம் இன்னொருத்தருக்கு அவங்கள்கிட்ட இருக்கிற பண பலத்தினால இது ஆள் பலத்தினால அது இல்லாதவங்களையெல்லாம் துன்பப்படுத்துறது அதில் தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா சேடிஸ்ட் அதில் ஒரு அல்ப சுகம் அதாவது அவர்களும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள் நம்ம மத ரீதியாக சாதி ரீதியாக மொழி ரீதியாக நிற ரீதியாக தகுதி ரீதியாக எவ்வளோ தூரம் பிரிந்திருந்தாலும் வேற்றுமைகள் இருந்தாலும் மனித நேயங்கிறது ரொம்ப முக்கியம் அதைத்தான் நம்ம இந்த உள்ளந்தோறும் வள்ளுவத்தில் அதிகமாக சொல்கிறோம் எத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் மனிதநேயம் ரொம்ப முக்கியம் வேற்றுமைகள் தவிர்க்க இயலாதது எங்கு சென்றாலும் வேற்றுமை இருக்கத்தான் செய்யும் ஆனா வேற்றுமைகளுக்கு இடையில வாழ்க்கையை பற்றின சில அடிப்படையான உண்மைகளை நாம என்னைக்குமே யாரும் மறக்க கூடாது அதனால என்றைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த தாற்காலிகமான ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு நம்ம என்ன செஞ்சா யாரு கேட்க போறா அப்படின்னு நினைக்கலாம் அரசனா இருந்தாலும் அரசன கடவுள் கேட்பார் ஏன்னா அரசனும் ஒரு மனிதன்தான் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் அதனால நாம் அரசனா இருக்கோங்கிறதுக்காக நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது தர்மம் தான் ஆகவே மிகுதியான் மிக்கவை செய்தாரை ரொம்ப கொடுமையான துன்பங்களை எல்லாம் கொடுக்கிறார்கள் அவர்கள் அதை என்ன பண்றதுன்னா அதுக்கு நாமளும் துன்பத்தை கொடுக்கறதுங்கிறது ஒரு வழி சில சமயம் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்கிற ஒரு நியாயம் இருக்கு அதர்மத்தை அதர்மத்தினால தான் வெல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் இருக்குது அது மறுக்க முடியாது ஆனாலும் கூடிய தனிப்பட்ட முறையில் தாம் தம் தகுதியான் வென்று விடல்கிறார் ரொம்ப அழகான குரல் இது ஒருத்தனுக்கு கர்வத்தினால பெரிய கொடுமை எல்லாம் கூட நமக்கு செய்யலாம் ஒருத்தன் துன்பம் கொடுக்கலாம் நாம் என்ன பண்ணணும்னா நாம் நம்முடைய தகுதி நம்முடைய தகுதி என்னதுன்னா திரும்ப அவனுக்கு துன்பம் தர்றது இல்லை அதை பொறுத்துக்கிறதன் மூலம் வென்று விட வேண்டும் என்று இந்த குரட்பா சொல்லுகிறது ஆக கல்விச் செருக்கு பதவிச் இந்த மாதிரி செருக்கு இருக்கிற காரணத்தினால அது உள்ளுக்குள்ள நமக்கு எல்லாமே முடியுங்கிற எண்ணம் வந்துடும் ஏதோ இதெல்லாம் இப்பதான் வந்திருக்கிறது இது நிலைத்திருக்குமாங்கிற அந்த பகுத்தறிவு எல்லாம் சரியா வேலை செய்யாது தீமை செய்யறதுல வருத்தம் இருக்காது ஆகையினால அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் தான் ஜெயிச்சிட்டோம் துன்பம் தருகின்றவன் தான் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டோம் பணம் பதவி புகழால வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா வள்ளுவர் ரொம்ப அழகா இங்க சொல்றாரு பொறுமையோடு இருக்கிறவன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான் தாம் தம் தகுதியான் தாம்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தகுதியால் இந்த இடத்துல தகுதினு சொன்னா பொறுமைன்னு அர்த்தம் அந்த பொறுமையினால ஜெயித்து விட வேண்டும் நம்முடைய எதிர்ச்செயலா இருந்தாலும் அது ரொம்ப உணர்ச்சி இல்லாம சாம தான பேத தண்டம் சொல்றது உண்டு முதல்ல பொறுமையாக தான் இருப்போம் பேசி பார்ப்போம் அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்தாவது சமாதானப்படுத்த பார்ப்போம் அப்புறம் அவர்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் பிரிக்கக்கூடிய ஒரு செயல் நல்லதுக்காக தான் பிறரை பிரிக்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல அப்படி இல்லைன்னா அரசன் என்ன பண்ணுவார்னா கடைசியில் தண்டனை கொடுப்பார் எல்லாத்துக்கும் காவல்துறை நீதித்துறை அரசாங்கம்லாம் இருக்குது ஆனால் ஜனங்களுக்கு அதில் நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு ஏன்னா எங்கே போனாலும் அவங்களுக்கு இந்த திருக்குறள் தெரியாது காவல்துறைக்கோ நீதித்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ திருக்குறள் நெறிப்படி அவங்க நடத்துகிறாங்கங்கிறத எனக்கு தெரியல இருக்கிறதா என்னவாக தெரியாது நான் அதை பற்றி சொன்னால் அதன் முன்னிட்டு சில பிரச்சனைகள் வரலாம் இருந்தாலும் கூட சொல்ல வேண்டியது கடமை உண்மையிலேயே திருக்குறள் நெறிப்படி தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டினுடைய பெருமை சிறப்பாகத்தான் இருக்கும் அதுக்குன்னு சந்தேகமே கிடையாது ஆஹா நான் பொறுமைன்னு சொல்கிற போது சமூகத்தில் மக்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார்கள் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சில பேர் பொறுமையாக இருக்கிறார்கள் மெத்தனமாக இருக்கிறார்கள் தங்கிட்ட கஷ்டம் வர்ற வரைக்கும் யாரும் அதை பற்றி பெருசாக நினைச்சிக்கிறது சமூக ரீதியான பிரச்சனைகள் தனி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இப்படிலாம் பல கோணங்களில் நாம் சிந்திச்சு பார்த்தா இந்த குரலை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இது தனி மனித குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் அவனுக்கு மனைவி இவங்களுக்கெல்லாம் இருக்க வேண்டிய அறத்தை தான் சொல்கிறார் எப்போ ஒவ்வொரு குடும்பமும் சிறந்த முறையில் வாழ்கிறதோ அப்போ சமூகமே சிறந்ததாக மாறிடும் அதனால ஒவ்வொரு தனி மனிதனும் அறத்தை பிறகு சமூகத்தில் அறம்ங்கிறத பற்றி ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டி இருக்காது இருந்தாலும் நாம் எல்லாவற்றையும் ஒன்று சேர சிந்திக்கிறதுனால இதை சொல்லுகிறேன் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் நம்முடைய பொறுமைங்கிற குணத்தின் மூலம் வெற்றி காண வேண்டும் பின்னால சொல்ல போற இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் இந்த குரட்பால்லாம் நம்ம பின்னால பார்க்க போகிறோம் அது இதெல்லாம் தொடர்புடையதுதான் ஆக வாழ்க்கையில பிறருக்கு துன்பம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறவன் வெற்றி கொண்டவன் என்று சொல்ல முடியாது யாருக்கும் துன்பம் தராமல் பொறுத்து கொள்கின்றவனே உலகையும் தன்னையும் வெற்றி கொள்கிறான் தன்னை வென்றவனே உலகை வெல்வான் என்பதுதான் உண்மையான ஆழமான தத்துவம் தாற்காலிக மன அமைதிக்காக நிரந்தரமான மன அமைதியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் திருவள்ளுவர் பெருந்தகை இத்தகைய குரலை நமக்கு அருளி செய்திருக்கிறார் மிகுதியான் வென்றுவிடல் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்